என்ற இந்த வார்த்தைகளால் அவர்கள் தொழுகைக்கு பின் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுவார்கள் கோழைத்தனத்தையும் கஞ்சத்தனத்தையும் விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் நீண்ட தல்லாத வயதின் பக்கம் நான் நீட்டிக்கப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் உலக குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் கபரின் வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்